அனிஹல்ல அவர்கள் அுவின் அடியாரும் அவனது தூதரமாவார் என சாட்சி கூறுவது இரண்டு தொழுகையை பேணுவது மூன்று ஜக்காத் வழங்குவது நான்கு ஐந்து ரமதானை நோன்பு வைப்பது என்று நபி சல்லம்லாஹு அலி அபிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டு முஸ்லிம் ஒன்று ஆறு